उपादाने खिलाधारे, उपादाने खिलाधारे जगंति परमेश्वरे, உதி ஜி பரமே சித்தாதனீவீ ஜந்தி பரமேஸ்வரே சர்கில புத்ணி ரொம்ப அழகாக டெவலப் பண்ணிட்டு போகிறார் இந்த ஸ்லோகத்தில் பிரம்ம ஜத்பாதான காரணம் ஜகத் உபாதான காரணம் பாருங்க எங்கேருந்து எங்கே புறார் வரும் முதல்ல ஆத்ம ஜியானத்தை பற்றி சொன்னார் என்னெல்லாம் டெவலப்மெண்ட்டு மறந்துடக்கூடாது ஞானம் இல்லாமல் மோக்மில்லை மோ ஞானத்தினால தான் மோட்சம் கிடைக்கும் அஜானத்தை கர்மாவனால் போக்கிக்க முடியாது ஞானத்தினால தான் கர்மாவை அழிக்க முடியும் அந்த ஞானத்துக்கு ஒரு இஷைய சொல்லிகிட்டே வந்தார் பூர்ணமானது ஆத்மா அப்படிலாம் சொன்னார் லக்ஷ ஆத்மாவோடய லக்ஷணங்களை சொன்னார் ஞானமும் கூட கடைசியில் கரைஞ்சு போயிடும் ஞானமும் மிச்சைன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த சம்சாரம் ஒரு ஸ்வப்னத்துக்கு சமானம் இந்த துவைத்தம் ஸ்வப்ன துல்லியம் அப்படி சொன்னார் அதனுடைய தாத்பரியம் என்னென்னா பிரம்ம அதிஷ்டானம் மித்யா ஜெகதிஷ்டானம் பிரம்ம நல்ல டெக்னிக்கலாக போட்டால் மித்யா ஜெகததிஷ்டானம் பிரம்ம அதுதான் ஆறாவது ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம் நீங்கள் எப்படி போடணும் மித்யா ஜெகததிஷ்டானம் பிரம்ம அஹமஸ்மி மித்யா ஜெகததிஷ்டானம் பிரம்ம அகமஸ்மி லலிதாசாஸ்திராமத்தில் வருதா இல்லையா மித்யா ஜெகததி ஜெய் ஆஹ் மித்யா ஜெகததி பிரம்ம ஆத்மா ஆத்மான என்ன நான் மித்யா ஜெகததினம் பிரம்ம ஆத்மா அகம் அஸ்மி அப்போ இங்கே எப்படி கொண்டு வராரு பாருங்கள் அது ஆத்மா நான் தான் அந்த பிரம்மன் தான் தான் அந்த பிரம்மனிடத்தில் தான் உலகம் வந்திருக்கு சாதாரணமாக பாடம் எப்படி நடத்துவோம் உலகம் வந்து உலகத்துக்கு காரணம் யாருன்னா கடை கடவுள்கிட்ட இருந்து தான் உலகம் வந்தது கடவுள்கிட்ட நிலை பெற்றிருக்கு கடவுள்கிட்ட ஒடுங்கிறதுப்போம் அந்த கடவுள் யாருன்னா உனக்கு வேறானவர்னா அவர்கிட்ட தான் இந்த உடம்பு வந்துதான் அவர் தான் உடம்பான் ஆனால் நான் அவருக்கு வேறானவனாம் இப்படிலாம் ஒரு மாதிரி பாடங்கள்லாம் நடக்கிறது அப்போது கடவுள்கிட்ட தான் இப்போ ஜகத்தெல்லாம் தோன்றுகிறது இருக்கிறது ஒடுங்குகிறது எல்லாம் கடவுள் கடவுள் கடவுள் நான் என்ன வந்து என்ன பண்ணுறேன் ஏன்னா நான் ஒரு சாதாரணம் அல்பம் அறகுறை ஒன்றத்துக்கு லாய்க்கில்ல வெளியில் மாத்திரம் போர்ட்டு பெருசாக மாட்டிக்கிறேன் ஆனால் ஒன்றும் என்கிட்ட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஏதோ சொல்கிறான்னு வச்சுங்களேன் எல்லாம் அப்படி தன்னை ரொம்ப தாழ்வாக வச்சு கடவுளை வசதி சொல்கிறான் ஆனால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது சீமா உலகத்தை படைத்து காற்று அழித்து மறைத்து அருள் புரிகின்ற பிரம்மம் நீ அந்த பிரம்மம் எங்கேயோ அங்கங்கெல்லாம் திருப்பி இப்படிலாம் பார்க்காத கண்ணை மூடி உள்ளேயும் பார்க்காத கண்ணை திறந்து வெளியிலையும் பார்க்காத பார்க்குறவன் தான் அது பார்க்குறவனே பார்க்கப்படும் பொருள் பார்க்குறவனே பார்க்க வேண்டிய பா எந்த பொருளை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அவன் அதுவாக இருக்கும் அதனால்தான் நிறைய பேருக்கு இது வந்து சொன்னால் சுவாமிஜி இது ரொம்ப ட்ரையாக இருக்கே இங்கே தான் பெருமாள் எல்லாம் வர்ணிக்கப்படாதா கொஞ்சம் அப்படியே பெருமாளை வர்ணிக்கப்படாதோ அந்த நீலமேக சாமணன் அந்த கல்யாண சுந்தர ரூபன் அப்படிலாம் வர்ணனை பண்ணப்படாதா அதை ஆனந்தமாக நாங்கள் கேட்டுருப்போமே காலில் ஒரு சின் சின் சின்னு ஒரு சின் சிங்கினி போட்டுருக்கானே அந்த பெருமாள் அப்படியே ஏதாவது சொல்கிறோம் வச்சுக்கோங்க அந்த கண்ணன் மாயக்கண்ணன் அந்த கொச்சு குருவாயூரப்பன் ஏதாவது சொல்லணும் அதெல்லாம் வந்து அப்படியே அதெல்லாம் சொல்லுங்கள் சுவாமிஜி அது ரொம்ப ரசமாக இருக்குது அதரம் மதுரம் மதனம் மதுரம் கவனம் மதுரம் எல்லாம் மதுரமாக இருக்குது அதை சொல்கிறத விட்டு விட்டு எல்லாம் பிரம்மோ அது நான் நீயும் அதுதான் நீயும் பொம்மை நானும் பொம்மை இது என்ன சுவாரஸ்யமாக இருக்கு அப்படி தான் தோணும் என்ன பண்ணுறது நான் ஆத்மபோத புஸ்தம் எடுத்துட்டேன் அதனால் அதில் அப்படி சொல்ல முடியாது இருக்கவே இருக்குது ஆத்மார்ப்பண ஸ்துதி அழகிறதுக்குன்னு நம்ம கொ குறையெல்லாம் சொல்லி ஒரு குரல் இல்லை ரெண்டு குரல் இல்லை இருபத்தஞ்சு குரல் அழருது அதெல்லாம் ஆத்மார்ப்பண ஸ்துத்தியில் துவைதத்தை அழகாக ஹேண்டில் பண்ணுவோம் இது பாருங்க அத்வைதம் புரியாத வரைக்கும் துவைதம் நம்மளை மயக்குமா அத்வைதம் புரிஞ்சாச்சுன்னு வச்சுங்களேன் துவைதத்தில் விளையாடலாமா அப்புறம் வே அழகாக வச்சுட்டு போகிற அதுக்கப்புறம் என்ன அம்மா அம்மா அத்வைதம் புரிஞ்ச பிறகு அம்மா மனைவி மக எல்லாம் வித்தியாசம் தெரியாமையாக போய்ட்டு போகுது எல்லாம் தெரியத்தான் போகுது அப்போ என்னென்ன நம்ம என்ன உறவுகளில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தானே நடந்துக்க போகிறாங்க தர்மம் எப்படியோ அப்படி நடந்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது துவைதம் மோஹாய போதா பிராக் போதே பக்தியர்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைதாதபி சுந்தரம் பக்தியர்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைதாதபி சுந்தரம் வரும் துவைத்தம் மோகாய போதாத் பிராக் அதாவது ஞானம் வர்றதுக்கு முன்னால் இந்த துவைத்தம் இருக்கே நம்மளை ரொம்ப மயக்கும் போதே பிராப்தே மனிஷையா உட்காந்து இந்த மாதிரி ஆத்ம போதத்தை பொறுமையாக குருமுகமாக விச்சாரம் பண்ணி நமக்கு அத்வைத்தம்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கா இல்லையா அத்வைத்தம்னா என்னென்னு புரிய வைக்கிற மாதிரி தான் நான் பேசிட்டுருக்கேன் நான் நினச்சின்னு இருக்கேன் ஆக இதனால் அத்வைத்தம் புரியறது புரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் போங்க கோயிலுக்கு போங்க பிரதட்சிணம் பண்ணுங்கோ நமஸ்காரம் பண்ணுங்கோ ஆனால் அவங்களுக்கு அது ஏதாவது மனசில் துக்கத்தையோ சில சமயம் அங்கே போய் சரியாக தரிசனம் கிடைக்காமல் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க ஒரு வார்த்தைக்கு உடனே ஐயோ சுவாமி தரிசனம் கிடைக்காம போயிடுது துக்கம் வருமானா விஷயம் புரிஞ்ச பிறகு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வரலன்னா அதுக்கப்புறம் வேறு எதாது தகராறுன்னு அர்த்தம் துவைத்தம் அது வந்து நமக்கு வந்து அதில் பழகி போயிட்டோம் நிறைய பழகி போயிட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போனோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு அம்மா வந்து எல்லாரையும் மறைச்சுட்டு நீ யாரும் பார்க்கப்படாது நான் தான் சுவாமி கும்பிடுவேங்கிறானு அந்த மாதிரி ரொம்ப ஒன்றும் இல்லை நூற்றி இருபது கிலோ தான் இருப்பாங்க அதனால் இப்படின்னு நின்று நீங்கள் மறைக்கிறீங்க கொஞ்சம் நேரம் கும்பிட்டுட்டு போகிறேனே என்ன குறைஞ்சா போச்சு அப்படின்னு கேட்குது அந்த ஏ நூ கோடி நூறு ஆயிரக்கணக்காக ஜனங்கள் நிற்கிறாங்க அவங்க பார்க்கணுமே நான் போனதுக்கப்புறம் பார்க்கட்டும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது உண்மையான பக்தி என்னது எல்லோரும் தரிசனம் பண்ண விட்டு பாருங்கோ அதுவே நமக்கு நிறைவு அத்தனை பேரும் போய் பார்க்கட்டும் அதனால்தான் தக்ஷணாவூர்த்தி கர்ப்பகிரகத்தை பெருசாக வச்சுருக்கோம் இல்லாட்டி இல்லாட்டி என்னென்னாங்க போய் அந்த வந்து அந்த அது ஒன்றைக்கு ஒன்றை ஒன்றைக்கு ஒன்றை ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இதுக்குள்ளே இப்படி பார்க்கணும் ஆமாம் அதில் அந்த அது சண்டை இருக்கட்டும் அதுக்கெல்லாம் கூட இருக்குது அதில் ஒரு காரணம் வச்சுருக்காங்க இப்போ கேரளா கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட்டை கொஞ்சம் வெயிட்டு போட்டாலே உள்ளே போக முடியாது போக முடியாது நானெலாம் கூட போக முடியாது அந்த அதுக்குள்ளே வந்து இப்படி தான் இப்படி இப்படி குனிஞ்சு தான் போகணும் உள்ளக்குள்ளே எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா மனசு ஒருமுகப்பட்டு பார்க்கணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க அது எல்லாரும் ஒழுங்காக போய் பார்க்கறது அதில் ஒரு தாற்பயம் இது நம்ம விசாலம் எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம் இது ப்ராட் அவுட்லுக்கு அது நேரம் நினச்சிடாங்க அது கான்சன்ட்ரேஷன் அப்படி சொல்லணும் ஓஹோ அது இது ப்ராட் அவுட்லுக்குன்னா அந்த கோவில் இருக்கிறதெல்லாம் நேரோ லுக்கு போல் இருக்குது அப்படின்னு இதுக்கு தானிக்கு தீனிக்கெல்லாம் சொல்லக்கூடாது அதனால் அது வந்து நேரோ லுக்கில் கான்சென்ட்ரேட்டட் லுக் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஏகாகிரதையோடு அங்கே உத்து பார்த்து சுவாமியோட முகத்தை பார்த்து திருவிடியை பார்த்து நமஸ்கார சரி நம்ம பாடம் என்னது நான் இதெல்லாம் வந்து பாடத்தில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ கடவுள் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம் எல்லாம் நீயேங்கிறது துவைத்தம் எல்லாம் நானேங்கிறது அத்வைத்தம் அவ்வளோதான் சிம்பிள் எல்லாம் நீயேங்கிறது துவைத்தம் எல்லாம் நீயே உன் அடிமை நான் அப்படின்னா துவைத்தம் எல்லாம் நானே என் அடிமை நீன்னு சொல்லிடக்கூடாது ஓஹோ அப்படின்னா மாற்றிடுவோமா அப்படின்னா எல்லாம் நானே அடிமையும் இல்லை ஆண்டவனும் இல்லை அப்படி போட்டுக்கணும் அதுதான் அந்த ஸ்லோத்தில் இருக்கு பாருங்கள் சர்க்க ஸ்திதி லயானு யாந்தி சர்க்க தோற்றம் படைப்பு கிரியேஷன் ஸ்தித்தின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்கிறது இப்போது தங்கக்கட்டியில் நகை உன் உற்பத்தி பண்ணப்படுறது தங்கக்கட்டி நகை உற்பத்தி பண்ணப்படுறது அப்புறம் அந்த நகை தங்கத்திலையே இருந்துன்னு இருக்குது அப்புறம் அந்த நகையை ஒரு கொஞ்சம் நாள் கழித்து உங்களுக்கு இப்போல்லாம் ஃபேஷன் மாறிப்போச்சுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க அதை மாற்றி அழித்து வேறு பண்ணுறீங்க ஆனால் தங்கம் இருக்கா இல்லையா தங்கம் இருக்கிறதுனால தான் நமக்கு மதிப்பே என்னால் தங்கத்தை வச்சு என்ன பண்ணுறோம் தங்கத்தில் நகை தோன்றியது தங்கத்தில் நகை இருந்தது தங்கத்தில் நகை ஒடுங்கி விட்டது அதே போல் சர்க்கன்னா உற்பத்தி ஸ்தித்தின்னு சொன்னால் இருப்பு தோற்றம் இருப்பு லயம் ஒடுக்கம் ஒரு பொருள் தோன்றுகிறது தோன்றிய பொருள் இருக்கிறது இருக்கிற பொருள் ஒடுங்குகிறது இந்த உடல் தோன்றி இருக்கிறது உடல் சிறிது காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உடல் ஒரு காலத்தில் பஞ்சபூதங்களில் ஒடுங்கி பரமாத்மாவில் ஒடுங்கும் யாந்தி லயான் யாந்தி யாருன்னா அகில ஆதாரே உபாதானே பரமேஸ்வரே ஜகந்தினா உலகங்கள்னு அர்த்தம் ஜகந்தி அப்படின்னு இருக்குது இல்லையா ஸ்லோகத்தில் இருக்குது உபாதானே அகில ஆதாரே அகில ஆதாரம்னா என்ன அர்த்தம் அனைத்திற்கும் ஆதாரமான பரமேஸ்வரே பரமேஸ்வரனிடத்தில் வார்த்தை எப்படி மாத்திர பாருங்க ஆத்மாங்கிறது போய் பிரம்மன்கிறது போய் பரமேஸ்வரன் வந்து எடுத்துப்போம் இந்த பரமேஸ்வரன் வேற பிரம்மன் வேற கிடையாது அவங்க சர்வசாதாரணம் அடுத்த ஸ்லோகத்தில் பாருங்க விஷ்ணும்பர் எல்லாம் ஒன்றுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறதுக்கா ஆக பரமேஸ்வரே பரமேஸ்வரனிடத்தில் அனைத்திற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனிடத்தில் உபாதானனா அனைத்திற்கும் முதல் காரணமான முதற் மெட்டீரியல் காசுன்னு அர்த்தம் இங்கிலீஷில் சொன்னால் மெட்டீரியல் காசு தமிழில் சொன்னால் முதற்காரணம் அல்லது கச்சா பொருள் எல்லாம் அவர்தான் இதை சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அபிண்ண நிமித்தோபாதான காரணம் ஈஸ்வரகா ரொம்ப முக்கியம் அபின்னிமித்தோபாதான காரணம் ஈஸ்வரா பரமேஸ்வரிடத்தில் எல்லாமே தோன்றி இருந்து ஒடுங்குகிறது உதாரணம் சொல்றார் புத்தானிவ வாரிணி தண்ணீரில் நீர்க்குமிழிகள் தோன்றி ஒடுங்குவதை போல வாரிணி அப்படின்னா தண்ணீரில் நீர்க்குமிழிகள் இவனா போல தண்ணீரில் நீர்க்குமிழிகளை போல தண்ணீரில் நீர்க்குமிழிகளை போல இறைவனிடத்தில் அனைத்து உலகங்களும் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன புரியுறது இல்லையா இதை போய் இவ்வளோ நேரம் சொல்கிறோமோன்னா மனசுக்குள்ளே பதிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்லணு ரொம்ப டெக்னிக்கலாகவும் யோசிச்சுட்டே இருக்க படித்ததுனால படிக்கலாம் சாதாரணமாக சொல்லிட்டு போய்டும் ஆஹா இதை நான் வந்து இழுப்ப நான் எழுதி போடுறேன் அதில் நான் என்னெல்லாம் எழுதி போடுறேங்கிறத சொல்லிவிட்றேன் பிரம்மன் விவர்த்தோபாதான காரணம் மாயா பரிணாமி உபாதான காரணம் அப்புறம் வந்து மாயா பிரதிபிம்ப சைதன்யம் நிமித்த காரணம் ஈஸ் ஈக்வல் டு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுறோம் இந்த ஈஸ்வரன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் இங்கே உபாதான காரணம்னு சொன்னதுனால கடவுளை வந்து நம்ம அபிண நிமித்த உபாதான காரணம்னு சொல்கிறோம் விளக்கி சொல்கிறேன் கொஞ்சம் எழுதி போட்டு வைக்கிறேன் நீங்கள் அதை நல்லா யோசிக்கணும் அறிவோம் இதை நான் விளக்கமாக அடுத்த சொல்றேன் விவர் தோபாதான காரணம் சுத்த சைதன்யம் பரிணாம உபாதான காரணம் மாயா மாயா பிரதிபிம்ப சைதன்யம் நிமித்த காரணம் இப்படியும் போடலாம் நிமித்த காரணம்னு போட்டு மாயா பிரதிபிம்ப சைதன்யம் போடலாம் நிமித்த காரணத்தை இங்க போட்டு மாயா பிரதிபிம்ப செய்த போடலாம் தப்பு இல்லை ஆமா இந்த பிளஸ் பிளஸ் ஈக்வல் டு விளக்கமா எடுத்து வரு ஆதிசங்கரர் இந்த பகுதியில் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை உபதேசம் பண்ணுகிறார் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் ஆத்ம ஜானத்தை நாம் அடைகிறோம் லக்ஷண ஜானேன ஆத்ம ஜானம் ஆத்மா லக்ஷண ஜானேன ஆத்ம ஜானம் ஆத்மாவினுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஆத்மாவை பற்றின ஞானம் நமக்கு ஏற்படுகிறது ஆத்மா சத்தியம் ஜகத்து மித்யா அதுதான் பார்த்தோம் பிரம்ம சத்தியம் ஜகன் மித்யா ஏழாவது ஸ்லோகத்தில் இந்த எட்டாவது ஸ்லோகத்தில் படித்து கொண்டிருக்கிற விஷயம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிற அந்த பரமேஸ்வரனிடத்தில் இந்த உலகங்களெல்லாம் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன நீரில் குமிழிகளை போல நீரில் எப்படி குமிழிகள் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றனவோ அப்படி இறைவனிடத்தில் உலகங்கள் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன உபாதானம்னு சொன்னால் முதல் காரணம்னு அர்த்தம் உபாதான காரணம் அப்போ உபாதான காரணம்னு சொல்கிறது ஒரு பழக்கம் அதுக்கு தான் இந்த போர்ட்டில் எழுதி போட்டிருக்கோம் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் உபாதான காரணம் அதில் ரெண்டு காரணம் விவர்த்தோபாதான காரணம் சுத்த சைதன்யம் பிரம்மை பரிணாமி உபாதான காரணம் மாயா அப்புறம் வந்து மாயா பிரதிபிம்ப சைதன்யம் நிமித்த காரணம் இஸ் ஈஸ்வரன் ஈஸ்வரன்னு சொல்கிற போது கடவுள்னு சொல்கிற போது அவர்கிட்ட மூணு அம்சம் இருக்கு மூன்று அம்சங்கள் இருக்கின்றன இது நம்மையும் நம்மளையும் உதாரணமாக வச்சுன்றா தான் புரியும் நம்மிடத்தில் மூன்று அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று உணர்வு அம்சம் மற்றொன்று உள்ளமும் உடலும் இணைந்திருக்கிற அம்சம் அப்புறம் உள்ளத்தில் இருக்கிற நிழல் உணர்வு அம்சம் உணர்வு உள்ளம் உடல் அப்புறம் அந்த உள்ளம் உடல் உடலில் உள்ளத்தில் இருக்கிற நிழல் உணர்வு இது மூணும் சேர்ந்து தான் இண்டிவிஜுவல் சோல் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஒரு ஜீவாத்மா ஜீவாத்மான்னு சொல்கிறது தனி மனித நான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த நானில் மூணு அம்சம் இருக்குது ஒரு அம்சம் உணர்வு அம்சம் இன்னொரு அம்சம் உள்ளம் உள்ளத்து உள்ளம் அப்புறம் உடல் இருக்குங்கிறது விஷயம் புரிஞ்சுக்கணும் அந்த உள்ளத்தில் நிழல் உணர்வு இருக்குது இங்கிலீஷில் சொன்னால் கான்சியஸ்னஸ் ப்ளஸ் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஈஸ் ஈக்குவல் டு ஐ இப்போ நான்கிறதுல மூணு அம்சம் இருக்குது ஒன்று உடம்பு மனசு அம்சம் இன்னொன்று தூய உணர்வு அம்சம் அப்புறம் இந்த மனசில் பிரதிபிம்பிக்கிற அம்சம் இத்தனையும் சேர்ந்து தான் நான் அதே மாதிரி கடவுளுக்குன்னு சொல்கிறோம் கடவுள்கிட்டையும் மூணு அம்சம் இருக்குது உணர்வு அம்சம் இருக்குது அப்புறம் மாயா அம்சம் இருக்குது இந்த விவர்த்தோபாதான காரணம்னால் என்ன அர்த்தம்னா மாறாத காரணம்னு அர்த்தம் விவர்தோபாதான காரணம்னால் மாறாத காரணமாக பிரம்மம் இருக்குது இந்த மாறுகிற காரணமான மாய சேர்ந்து நமக்கு எப்படி உடம்பு மனசோ அது மாதிரி ஈஸ்வரனுக்கு மாயை அப்புறம் மாயையில் பிரதிபிம்பிக்கிற நிழல் உணர்வு அதை அதுதான் நிமித்த காரணம் இது புரிஞ்சால் ஈஸ்வரன் ரொம்ப நல்லா புரியும் ஆ விவர்த்தோபாதான காரணம் காரணம் பிரம்மை பரிணாமி உபாதான காரணம் அப்புறம் நிமித்த காரணம் இத்தனையும் சேர்ந்து நான் இந்த உபாதானங்கிற சப்தம் வந்ததுனால இந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கேன் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் அகில ஆதாரே எல்லாத்துக்கும் ஆதாரம் உணர்வு தான் இந்த மாயையோ இந்த அறியாமையோ எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த உணர்வு தூய உணர்வு சுத்த சைதன்யம் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் அந்த உணர்வாகிய இறைவனிடத்தில் உணர்வாகி இறைவனிடத்தில் ஜகந்தி உலகங்கள் சர்க்கஸ்தி லயாம் யாந்தி சர்க்கம்னா தோற்றம் ஸ்திதினா இருப்பு லயம்னா ஒடுங்குகிறது உடல் தோன்றுகிறது உடல் இருக்கிறது உடல் ஒடுங்கி விடுகிறது லயான் யாந்தி புத் புதானிவ வாரிணி வாரிணி புத் புதானி இவ நீரில் நீர் குமிழிகளை போல அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன சிருஷ்டி ஸ்திதிலய காரணம் ஆத்மா அப்போ கடைசியில் பாடம் என்னென்னா என்னிடத்தில் அந்த கடவுள் வேறு நான் வேறு கிடையாது அந்த உணர்வுங்கிற அம்சத்தில் நானும் இறைவனும் ஒன்று ஆக நம்ம என்ன சொல்லலாம் என்னிடத்திலிருந்து தான் கடவுளே தோன்றுகிறார் என் என்னிடத்தில்னால் இந்த தனி இண்டிவிஜுவல் இல்லை இதுக்கு ஆதாரமாக இருக்கிற உணர்வு நீங்களும் சொல்லலாம் ஓ நாம சுவாமி தான் சொல்லிக்கலான்னு நினைக்கப்படாது யார் வேணாலும் அதை உணர்ந்து புரிஞ்சு சொல்லலாம் உணர்வாகிய என்னிடமிருந்துதான் உயிர்களுக்கு உயிரான இறைவனும் தோன்றுகிறார் உயிர்களும் காட்சி அளிக்கின்றன தோன்றுகின்றன தோன்றுகின்ற உபச்சாரம் ஏன்னா உயிர்கள் தோன்றதாக சொல்ல கடவுளும் அனாதி உயிர்களும் அனாதி கற்பிக்கப்பட்டிருக்கின்றன தூய உணர்வாகிய என்னிடத்தில்தான் உயிர்களுக்கு உயிரான இறைவன் காட்சி அளிக்கிறார் உயிர்கள் காட்சி அளிக்கின்றன உள்ளங்கள் காட்சி அளிக்கின்றன உடல்கள் காட்சி அளிக்கின்றன உலகத்தில் உடல்களுடைய செயல்களுக்கு விஷயமாகிய உலகங்கள் காட்சியளிக்கின்றன அந்த உலகத்திலே நிகழ்ச்சிகள் காட்சியளிக்கின்றன உலகங்கள் பல்வேறு வகையான உடல்கள் எல்லாம் எதில் காட்சி அளிக்கிறது உணர்வில் சினிமா ஸ்க்ரீனில் அதாவது டிவி ஸ்க்ரீனில் எல்லாம் இருக்கு கடவுளும் அதிலேயே வருவர் பக்தனும் அதிலே தான் வருவான் டிவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவானையும் பார்க்கலாம் பக்தனையும் பார்க்கலாம் உடம்புகளையும் பார்க்கலாம் ஆனால் அங்கே விற்கிறது என்னதுன்னா ஒரே ஸ்கிரீன் அதில் எத்தனை சேனல் வேணாலும் பார்க்கலாம் நல்லதையும் பார்க்கலாம் கெட்டதையும் பார்க்கலாம் உயர்ந்ததையும் பார்க்கலாம் தாழ்ந்ததையும் பார்க்கலாம் ஆனால் எல்லாம் அந்த ஸ்க்ரீன்கிற ஆதாரம் இல்லாமல் எப்படி சினிமா தெரிகிறது இல்லையோ அது உதாரணம் அது லொக்கேட்டட் அதாவது இந்த டிவி ஸ்க்ரீன்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் வருகிறது ஆனால் நம்ம சொல்கிற இந்த சைதன்யங்கிறது மகாஸ்க்ரீன் மெகாஸ்க்ரீனாக என்ன சொல்கிறது அதில் தான் வந்து ஆகாஷம் முதலான பஞ்சபூதங்களே இருக்குதுன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் எப்படி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஆகாஷாதி பஞ்சபூதங்களே அதிலேருந்து தான் தோன்றுகிறது அதுலேயே ஒ ஒடுங்குகிறது இப்படி இதை புரிஞ்சுக்கணும் ஆக உபாதானே கிலாதானே ஜெகந்தி பரமேஸ்வரே சர்கஸஸ்திதி லயான் யாந்தி புத் புதானீவ வாரிணி ஆக இந்த ஸ்லோகத்திலிருந்து ஒரு லக்ஷணத்தை தெரிஞ்சுக்கிறோம் அகமேவ சர்வ நானே அனைத்திற்கும் ஆதாரம் நானே அனைத்திற்கும் காரணம் காரணம்னா என்ன ஆதாரங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் அதிஷ்டானம் ஆதாரம் என்னிடத்துலேருந்து தான் எல்லாம் தோன்றுகிறது கயிற்த்தில் பாம்பு பார்க்கறதும் சரி கயிறை பார்க்கறதும் சரி கயிரும் பிரம்மத்தில் கற்பிக்கப்படுகிறது கற்பிக்கப்பட்ட கயிற்றில் பாம்பு கற்பிக்கப்படுகிறது கயிறு வியாபகாரிக சத்தியம் பாம்பு பிராத்திபாசிக சத்தியம் பிரம்மன் பாரமார்த்திக சத்தியம் புரிஞ்சுக்கணும் கயிறுக்கு ஆதாரமான மெய்ப்பொருள் பாரமார்த்திக சத்தியம் கயிறு வியாபகாரிக சத்தியம் அந்த கயிற்றில் அறியாமையால் கற்பிக்கப்படுகிற பாம்பு பிராத்திபாசிக சத்தியம் நம்ம பிராத்திபாசிக சத்தியத்தையும் நீக்கி வியாவகாரிக சத்தியத்தையும் நீக்கி பாரமார்த்திக சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் நான் மனுஷன்கிறது வியாபாரிக சத்தியம் நான் பிராமணன் சன்னியாசிங்கிறது பிராத்திபாசிக இப்போ கோயிலில் விக்கிரகம் இருக்குது அந்த விக்கிரகம் வந்து கல்லு அந்த கல்லுங்கிறது வியாபாரிக சத்தியம் இந்த கல்லை நம்ம ஈஸ்வரனாக பார்க்கறதுங்கிறது பிராத்திபாசிக சத்தியம் இந்த பிராத்திபாசிக சத்தியம்னா என்ன அர்த்தம் என் அதாவது பார்க்குறவனுடைய நோ சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்சல்யூட் ரியாலிட்டி ரிலேட்டிவ் ரியாலிட்டியும்போது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அவங்கவங்க கனவு இருக்கே அவங்கவங்களுக்கு உண்மை கனவு கனவு காண்ற போது அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் பிராத்திபாசிக சத்தியம்னு பேர் கயிற பாம்பா பார்க்குற போது அந்த பாம்பு வந்து அவனுக்கு பாம்பா பார்க்குறவனுக்குத்தான் அது பாம்பு ஆகையினால் அது பிராத்திபாசிக சத்தியம் மனுஷங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஆனால் வந்து இந்த ஜாதியை சேந்தவன் இந்த ஆசிரமத்தை சேந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவங்களுடைய நம்பிக்கையில் ஒரு கு ஒரு குறிப்பிட்ட குழுவினருடைய நம்பிக்கையினால் ஏற்படுத்தப்படுகிற ரியாலிட்டி ரியல் ரியாலிட்டி கிடையாது இப்போ நான் வந்து சந்யாசியாக பிராமணனா மனுஷியனா ஜீவனாக பிரம்மமா அப்படின்னு நான் எனக்கு கேள்வி கேட்டுண்டா எதில் முடிக்கணும்னான் பிரம்மனில் முடித்தால் தான் நிம்மதி இப்போ நானும் உங்களையும் போது உங்களை வந்து நான் உங்கள் ஜாதியாக பார்க்குறதா இல்லை உங்கள் ஆசிரமத்தை பார்க்குறதா அல்ல உங்களை ஒரு ஹியூமன் பீயிங்னு பார்க்குறதா அல்லது உங்களை ஒரு சோல்னு பார்க்குறதா அல்லது உங்களை கான்ஷியஸ்னஸ் நான் பார்க்குறதா எனக்கு என்னை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கோ அதைப் பருத்தி அதை வச்சு தான் நான் மற்றவர்களையும் பண்ண முடியும் என்ன பிரம்மமான நினைச்சா நான் உங்களை என்னவாக நினைக்க போகிறேன் பிரம்மமாவே புரிஞ்சுக்கப் போகிறேன் ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்யம் எட்டாவது ஸ்லோகத்தினுடைய தாற்பரியம் ஆத்மா அல்லது பிரம்மம் ரெண்டும் ஒன்று ஆத்மா வேறு பிரம்மம் வேறு ஆகவே பிரம்ம ஆத்மாதான் ஆத்மாதான் ஜெகததிஷ்டானமான பிரம்மமாக இருக்கிறது அகமேவ பிரம்மா ஜெகததிஷ்டாத்ரு அஸ்மி ஜகததிஷ்டாத்ரு பிரம்மைவ அகம் அஸ்மி அப்படின்னு அர்த்தம் இது ஒரு ஜானம் இந்த ஆத்மபோதம் ஏற்பட்டிருக்கு நமக்கு நான் ஜீவாத்மா இல்லை பரமாத்மாங்கிற போதம் இந்த இப்படி உபதேசம் பண்ணுறதுனால இதை கேட்கிற மாணவனுடைய உள்ளத்தில் தன்னை பற்றி தான் எண்ணுகின்ற முறை மாறி கவனிக்காமையே இருந்திருக்கான் தன்னை பற்றி நினைக்கிறதே இல்லாமல் என்னத்தையோ நினச்சின்ட்டு இருக்கான் முதல்ல அவனை பற்றி அவன் நினைக்கும்படி பண்ணணும் பிறகு அவனுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத அவனை உணர்த்தும்படி செய்யணும் அதை சாஸ்திரம் செய்கிறது மாணவனும் பொறுமையாக கேட்டால் அவன் புரிஞ்சுக்கிறான் அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சுக்கிறான் இப்போ மற்றதை குறித்து மாறுறதை மற்ற குறித்து நம்ம ரொம்ப அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுத்து அதை இன் இன்பத் துன்பத்துக்கு காரணமாக ஆக்கிக்கக்கூடாது இந்த ஜாத்தியோ குலமோ கோத்திரமோ ஆசிரமமோ ஆசிரமோனா வாழ்க்கை முறை இல்லற வாழ்க்கை முறை துறவுற வாழ்க்கை முறை இதெல்லாம் போட்டு அதுக்கு ஓவர் ரியாலிட்டி கொடுத்து அதில் இருக்கிற சுகதுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பது கருத்து அவ் அதுக்கு பேர் தான் பேர் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம்